ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாரமாப்பே ஆகாரம் விகிதம் விகிதமா இருக்குதாலே அது வெறு அதை சாப்பிட அது வெறு அதை சாப்பிடும் போது எதிர்பார்த்துட்டு இருக்கான் அதை பிடிக்காது சிம்மம் யானையை மாதிரி இன்னொன்னு பிடிக்காது புலி பசுவை பிடிக்கிறது மாதிரி இன்னொன்னு பிடிக்காது அதுக்கு இஷ்டமான ஆகாரம் இந்த விகித ஆகாரத்தால் அதை அதை பாக்கி எவ்வளவோ மிருகங்கள் போகும் அது பாயா அதுக்குதிச்ச ஆகாரம்ாயம் ன நடிகர் வந்தாலும் இதை மாற்ற முடியும் உலகத்தினுடைய படைப்பேன் ஏதா சிருஷ்டி சித்தி சம்வாரங்கள் பிரபஞ்சத்தில் நடந்துட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த சிஷ்டி பணம் ஒவ்வொரு சிருஷ்டியா பண்ணியோ காலையன் அதை நோயம் அலமிசி அ அப்ருவன் அதை நோயம் அலமீதி அசுக சிருஷ்டி பண்ணினான் இரண்டு கர்த்தன் இத இது உனக்கு பர்யாப்தான் ஒரே தேவதைகள் போராது ஏன் அப்படின்னா அங்க அவயவங்களை பூர்த்தி இல்லாததான முதல் சிருஷ்டி குழு இந்த குழுக்கு கைகால இல்ல ஒரு அவயவம் இருக்கும் ஒரு இந்திரியம் இருக்கும் இன்னொரு இந்திரியம் இருக்காது பாம்புனா பாம்புக்கு செவி இல்ல கண்ணு காதுதார் கண்ணிற்கு கா இல்ல ஏதாவது ஒண்ணு ஒன்னு இருக்கார் சருமேந்திரியங்களே ஏதாவது ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காது ஊறுகின்ற பிராணிகள் அப்புறம் பறக்கிற பட்சிகள் இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ ஒவ்வொரு சித்தியா பண்ணும்போது போறார் இது போறார் இது போறாதுன்னு தேவர்கள் சொல்றார் பெருமா ஒவ்வொரு சிருஷ்டியா பண்ணி தேவ ஒவ்வொரு சிருஷ்டியா இது தேவையில் ஒவ்வொன்னா பர்யாப்தமாக சர்வமும் இருக்கிறதான சிருஷ்டியை எதிர்பார்க்கிறார் அதனால குதிரை அஸ்வமா ஆமே குதிரையை சிஷ்டிப்படினார் மேலம் இது போராது ஒவ்வொன்னாக சிருஷ்டி பண்ணி இது போராது போராது போராது போராது அப்படின்னு சொல்லி சிருஷ்டி மேல மேல மேல பண்ணு இது போதும் அப்படிங்குற சிருஷ்டி எதுனால் சிஷ்டி ஆனதம் அந்த சிருஷ்டி தினிஷ்டி இனிமே தேவையில்லை இந்த சிருஷ்டி இனிமே தேவையில்லை மனுஷனுக்கு மேல ஒரு சிருஷ்டி தேவையில்லை ஆணையது கண்ணால பார்க்கலாம் காதால பேசலாம் கையால செய்யலாம் அறிவிலையும் முன்னேற்றங்கள் அடையலாம் பாரமார்த்திகமா வந்து கைவல்யம் வர அப்படிங்கிற அறிவிலையும் அவனுக்கு இந்த சிருஷ்டில பாக்க கிடையாது அதனால அலம் அப்படின்னதம் மனுஷ சிருஷ்டி பண்ண பிறகு நோயம் அலம்ய புருஷமான நீங்கள் பிரவேசிக்கலாம் தேவதிச்சு அவர்கள் செய்ய வேண்டிய செய்யலாம் உபசாரி ஜீவனுடைய இச்சானுசாரம் கர்த்தம் தேவதைகளை சொல்றது पुरुषं பிஷ்வாரா அஜயத்மசிய விரிசூன் கடத் அகம்சம்தை தைஷ்டுசித்திரிய பண்டே வந்த ஒவ்வொரு சிருஷ்டியா பண்ணுதான் அவருக்கு சிருஷ்டி போரும் அப்படின்னு பூர்ணமாச்சு அவருக்கே தோணலையா தன்னுடைய ஆத்மசக்தியாலே புராணி புறம் சரீரம் தானே இந்த சரீரங்களை புழு பூச்சிலேன்னா ஆரம்பிச்சு எண்பத்தி நான்கு லட்சம் புறங்களை விதவிதமான சரீரங்களை சிருஷ்டி பண்ணியும் அது எல்லாம் பூர்ணமாக தோனான ஊருகம் முதலே தானே சங்கமமான ஸ்தாவரமான சரீரங்கள் சரி சிறுவம் ஊருகின்ற பசுக்கள் கிராம மன்னிய பசுக்கள் அக தம்ச மத்தியானை ஆகாசில் பெறக்கூடிய பட்சிகள் ஜல ஜந்துக்களான மத்யாதிகள் எவ்வளதையும் சிருஷ்டி பண்ணி பண்ணதுனாலே அசுஷ்டா யாதா பண்ண அவருக்கு சந்தோஷம் வரல ஏன்னா தனி பிரயோஜனம் பிரயோஜன உடைய சிருஷ்டி ஒரே சிருஷ்டி சி பிரயோஜனமுடைய நல்லா பிரயோஜன நரசிதான் கௌமார ஆச்சரே பிராப்தியா மனுஷ சிருஷ்டிதானே மனுசிதானே அப்போதானே இவன் வந்து முகுச்சத்துவமோ முமுட்சத்துவமோ பிரயோஜனமா இரண்டு உதவது புதமாபதே தை அது புருஷம் விதாயே மனுஷ்டிய பணின பிறகு புதமாபதே சந்தோஷப்பட்டா ஏ இல்ல சந்தோஷ இவன் தான் எல்லா காரியங்களையும் செய்ய வந்தவன் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வந்தவன் அதுக்காக இல்ல சந்தோஷம் சுகத்துக்குதான் எல்லாம் இருக்கா கர்மாவுக்குதான் எல்லாம் இருக்கான் எவ்வளவோ கர்மாக்களை செய்யறான் எவ்வளவோ சாமர்த்திய எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் நம்பிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த ஆச்சரியமான சாதனை எல்லாருக்கும் கம்மி கார்கள் செஞ்சிருக்காரு எல்லாரும் செல்போன் செஞ்சிருக்காருமெண்ட் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் எங்க இருக்குன்னா எல்லைய வைக்கல சொன்னா எவ்வளவு நாள் எப்படின்னு கேக்குறேன் கண்டுபிடிச்ச எங்களையாவது தெரியாது என்ன செல்போன் கண்டுபிடிச்சா அன்னை சி பண்ணும் பொழுது இவ்வளவு நாள் கண்டுபிடிச்சா என்பது உங்களுடைய மடசல அப்ப எதுன்னா ஒரு மனுஷனை சிருஷ்டி பண்ணி அவனுடைய அறிவுக்கு ஒரு எல்லைய ஈஸ்வரன் வைக்கல இவன் அறிவை வளர்த்துகிட்டே போகல அந்த அறிவு ரெண்டு பாதையில போகற ஒன்னு பாரமார்த்திகம் ஒண்ணு லௌகம் லௌகீகத்திலையும் அந்த முன்னேற்றத்துக்கு எல்லாம் வைக்கல ஆனா லௌகீக முன்னேற்றத்துக்கு முடிவு என்ன அப்படிங்கறது மட்டும் அவனுடைய ஆராய்ச்சியா சௌக முன்னேற்றத்தினால ஜகத்துல அவன் வாழ போறானா ஜகத்துல அவன் நாசமாக போறானா அப்படிங்கறதுக்கு நாங்கள் ஜவாப்தியா ஜவப்தாரி இல்லைன்னு விஜயானிகளே சொல்ற வித்யான உலகம் அழியலாம் விஜயான முன்னேற்றத்தினாலே உலகத்துல எவ்வளவு சௌக்கியங்களும் உண்டாகலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாடு இல்லை ஆனா விஜய்யானத்தை முன்னேற்றலாம் இந்த அறிவுக்கு ஒரு எல்ல வைச்சல இது லங்கீக முன்னேற்றம் இதனால என்ன சம்சங்கள் எதனால அடையலாம் வந்து ஆச்சரியப்பட மாட்டோம் முன்னேற்றம் இவ்வளவு வேதாந்த வேதாந்த சித்தாந்தம் சத்துவ ஆராய்ச்சிகள் சத்துவ ஆராய்ச்சிகளான சாங்கியர்கள் மீனாம்சகர்கள் சாங்கியர்கள் சார்க்கிகர்கள் பண்ணதான சத்துவ விசாரங்கள் அப்புறம் வேதாந்திகள் அப்படின்னு எடுத்துட்டிருக்கு வேதாந்தத்தினுடைய அடிப்படையில களமினி விசாரங்கள் அதற்கு ஆச்சாரியர்கள் அதற்கு பரம்பரைகள் அதற்கு வேலையிலான உப வியாட்சான அணு வியாட்சான பாஷ்யாதிகள் இவ்வளவுக்கு ஹேசு எதுன்னார் புருஷன் இவனுடைய அறிவு தான ஆன்மீகமாகவும் இவ்வளவு அறிவு இதுக்கு என்ன லட்சியம் மோட்சம் இவ்வளவுக்கு லட்சியம் இதுல போனாலும் ஆச்சரியம் இல்லையே இவ்வளவு சாலை ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கறது பண்ணி விட்டா பண்ணினாலே சாணம் என்ன அப்படின்னு சொன்னாலே அறிவு கடன் அந்த பிரம்மத்துல ஏகதேஷ் அந்த பிரம்மத்துல இவ்வளவும் ஏகதேஷ் பிரம்ம சந்தோஷப்படுறது அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அந்த லவுகிக்கு இம்ப்ரூவ்னாலே அவன் என்னென்ன அப்படின்னு தெய்வம் நினைக்காது தெய்வம் என்ன நினைக்கிறாள் சபலமா அப்படின்னு எப்ப நினைக்கிறான் அப்படின்னா பிரம்மாவலோக பரமாத்மாவை தேடி வந்து இந்த பாத்துட்டால் உலகத்தை படைச்சது சபலமான ஒத்தனுக்கா ஒத்தன் பிரம்ம சாட்சா அடைஞ்சானால் இந்த உலக என்னுடைய இந்த உலக சிருஷ்டியே இவனுக்காக ஒரு ஜீவன் என்ன நாடி வந்து என்ன பார்த்தான் இல்லையா அதனால இந்த உலகம் சிரித்தி நினைக்கிறான் சாகர வரையும்தானா நீங்க எதை கண்டுபிடி எதை கண்டுபிடிச்சாலும் சாகர வரையணும் தானே அப்படி எதைத்தான் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சுட்டு ஆயிரம் ஓபத்தரும் ஒவ்வொரு கடையில எதவனால வச்சுக்கமான முக்கியம் இல்லை புருஷாவலோகணம் ஆத்ம சாட்சா சாட்சா உண்டாகினால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஈடானதே கிடையாது அப்படிங்கறதுனால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் யார் சாட்சானோ அவனிடத்தில் உள்ள ஆச்சரியத்துக்கு ஈடாக உலகத்துல எந்த ஆச்சரியமும் இருக்காது அவனுடைய லாபத்துக்கு ஈடாக எந்த ஒரு லாபமும் இருக்கா அப்படிங்கறதுனால இந்த மனுஷ சிருஷ்டிய பண்ணிவிட்டு ஈஸ்வரன் சந்தோஷப்பட்டார் ஏனால் இந்த சிருஷ்டியில்தானே இவன் மோட்ச மார்க்கத்துக்கு வர முடியும் அப்போ துர்லபோ மானசோ அகேகிங் தற்பாதி வைகுண்ட பிரிய தரிசனம் அூதி வாயு ஆதிக்கூட விஷா ஸ்ரோ கணவிசிவனஸ்போமான கட்டம் சம்பிரமா மனோய மருத்துசதி அப்போதே போஷ்ணம் சொல்லிட்டேன் மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அக்னி வாக்குக்கு தேவதன் கண்ணுக்கு தேவதைகள் அவரவர்களுக்கு அன்னம் வேணும் அசனாபி இந்த அசனாபி பாச உண்டாச்சுன்னு அன்னம் வேணும்னு கேட்டா அண்ணம் வேணுங்கிறதுக்காக தாம் அசிஜத்து அஸ்வம் அபரிஜத்து கடைசியில் புருஷம் அசிஜத்து என்று சிருஷ்டி பண்ணி இதான் உனக்கு அன்னம் அண்ணம் அப்படிங்கறது வயசுக்கு மட்டும் போட்டுக்கிற சோறு இல்ல பிபாசைங்கிறது வயத்துக்கு ஏற்படுற தாகம் இல்ல மிருக நாள் அததுக்கு அதது கண்ணால பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் பிபாச பார்க்கணும் பார்க்கணுங்கிற தாகம் கண்ணுக்கு கழ்கணும் கைக்கணுங்கிற தாகம் கைக்கணும் கைக்கணுங்கிற பசி பேசணும் பேசணுங்கிற தாகம் பேசணும் பேசணுங்கிற பசி செய்யணும் செய்யணுங்கிற தாகம் அபிமானியா இருக்கிறதுக்கு பட்டினி பண்ணி போடுற கோவில் சாதுக்களை தரிசனம் பண்ணலாம் கண்ணுக்கு தேவதையான சூரியனை பட்டினி போடுறேன் சொல்லலாம் வாக்கு அக்னிய பட்டினி போடுற அந்த தேவதைகளும் அததுக்கு அந்தர்யாமியா இருந்து பசியோட உட்கார் இருக்கு ஒரு கோவில் இந்திரியங்கள்லாம் தனித்தனி சந்நிதி அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதை அவளுக்கு எது நேவேத்தியமோ அதை பண்ணனும் தேவதமும் அந்நிய ஸ்பரிசம் இல்ல அந்நிய ரூபம் இல்ல அந்த அந்நிய ரூபம் இல்ல அந்ந கண்டம் இல்ல எல்லாம் பகவதிதமாவே உபயோகப்படுத்தணும் சித்த முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா அது அது அததுக்கு நமக்கு சொல்றதும் அவ்வளவு நாள் ஆச்சு நான் கதை கேட்கணுமே அப்படிங்கிறதான் காதுக்கு பசி அந்தந்த இந்திரியங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதான பசி தாகம் உள்பட இது எல்லாம் அண்ணாம் அபூத்தீம் பிபீம் கொடுத்து அதுனால அதற்கு இந்திரியங்களை கொடுத்து இந்திரியங்களுடைய சப்தரச கந்தங்கள் எதும் உண்டோ அவைகள் பூர்வ மந்திரம் பிபாசை அப்படிங்கறது ரெண்டு சிருஷ்டி பண்ணிருக்காரு அதனால தானே ஜகப் பிரவிற்த்தி ஏற்படும் என்பதற்கு அந்த அசனும் பிபாசையும் அல்லது இரண்டிகரத்துல வந்துதான் வந்து நாங்கள்லாம் என்ன பண்றது அது ரெண்டும் கேட்டு அசனும்னு ஒரு தேவதை பிபாசம்னு ஒரு தேவதைன்னு வச்சுக்கிய அது ரெண்டு எங்களுக்கு ஆயசம எது நாங்கள் எங்க இருப்போம் அப்படின்னு வந்து கேட்டதா புரூசாம் எங்களுக்கு ஏற்பாடு செய்யுமா எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணா நான் அன்னத்தை நான் சிருஷ்டி பண்ணிவிட்டேன் தேவதைகள் நான் சிருஷ்டி பண்ணிவிட்டேன் ஆனா அந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாமே தேவதை அதற்கு வேண்டிய சப்தங்கள்லாம் அன்னம் ஆனாலும் இவ்வளவும் சமையல் ஆயிடுத்து வயரும் இருக்குன்னா சாப்பிட மாட்டார் வரையலா வரையலா வரையலா இன்னைக்கு பசிக்கலே வர மாட்டார் அவர் அவளுக்கு பசிக்கிறது முன்னாடி சாப்பிட்டு பழக்கம் இல்ல வரையலாம் வரையலாம் தின்னே இது என்ன அவரத்துல போய் பசிய சிருஷ்டி பண் ஆயிடுதாடு அப்படின்னு வந்துடுவாங்க அதனால பசிக்கும் இருக்க கோத்திரேந்திரியான இந்திரியங்களும் இருக்க எங்க பசியும் நாகமும் எங்க போய் தங்குவே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆயசனம் மூக்குதான தேவதை சொல்லி அது உபலட்சிதமான தேவதைகள் இந்திரியங்களே தேவதைகள் அந்த இந்திரியங்கள்ல போய் இருந்தோம் அப்படின்னு விட்டால் உடனே அச்சனையும் திபாசையும் கண்ணுக்கு வந்தது அச்சனையும் திபாசையும் காதுக்கு வந்தது அசனையும் சிபாசையும் மூக்குக்கும் நாக்குக்கு வந்து உட்கார்ந்து விடுறது அந்த ரெண்டு வந்து உட்கார்ந்து விட்டுதானா பார்க்கணும் ஆசை இல்லாதானே பார்க்க போறான் கேட்கணும் கழுக்கணுங்கிற ஆசை இல்லாதே கேட்க போறான் சிபாச வேணாம் என்ன தாகமா எனக்கு பாக விதம் கழிக்கணும் அப்படின்னு ஒரு தாகம் அவன் தானே ஓடி வரா இந்த தாகம் இல்லையா வரையலா வரையலா கதைக்கு வரையலா கதைக்கு வரையலா இந்த அந்த தியாஸ் இல்ல இந்த தியாஸ் இருந்து தானே ஓடி வருவான் கொடுக்கணும் ஆகாரத்துல அதற்கு இருக்கு இல்லையா ஏன்னா எலியை பிடிக்கிறதுக்கு பாம்புனா எலிய பாக்கும் ஓடுறது ஏன்னா அதுல அதுக்கு ஆகர்ஷணம் இருக்கு எப்படி அது அது அதனுடைய ஆகாரத்துல ஆகர்ஷணம் இருக்கும் அதுபோல இவனுக்கு பிரவச்சனம் ஏன் தேவதாயி ஆகிபே பவிசை எடுக்கிறையோ அந்த ஹவிர் விஷயமான சசியும் தாகமும் அந்தந்த தேவதைகள் இருக்கு அப்படிங்கறதுனால அதனை ஹவி சப்போடும் பொழுதே இந்திராய் போட்டுவிடும் இந்திராய சுவாஹா மட்டும் இல்லை இந்திராய இதே சுவாஹா சுவாஹாங்கிறது கூப்பிடறது என்னுடைய பசி தாகம் பசி தாகம் அப்படிங்கற ஏன் பசி தாகம் தேவதைகளுக்கு இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றான்னு பாஷ்யம் பண் தேவதா அவளு சாப்பாடா பசியான அவளுக்கும் பசி உண்டு தாகம் உண்டு சொல்றது தேவதிகள்தான் அவர்கள் உத்தரம் முக்து காற்றம் ஈகாச்சோக அன்னம் ஏத்தி சோப்போய் தபத்தாபித்தப் மூயா மூயதா வைத்தி ததன்தராஜி காம் தசிச்சனோசீத்தம் எதனாத் அபிட்சியினைவாசி